विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீஷாய் உச்சநேவ்னீமீத்தி ஹரோ सुखाचार्यार्शीत महाराजाटार नी राज ओन एवं धीमता वसुदेवेन कृत प्रश्नहाव ऋषि नारदा अब सप्ले पड़ी इव्वा केवी कपरा वसुदराल एट वसुदराल धीमता रुदिशालिया वसुदेवरा कट्ट क தேவ ரிஷியான நாரதர் என்ன பண்ணினார்னா பிரீத்தஹா சன் ரொம்ப அன்போட தம் ஆக அவனிடத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினர் என்ன பண்ணிட்டு உபதேசம் பண்ணார்னா ஹரேஹே குணைஹி சம்ஸ்மாரிதா ஹரியனுடைய குணங்களால் நன்கு நினைவூட்டப்பட்டவராய் ஹரின்னா துன்பங்களையெல்லாம் போர்க்கக்கூடியவர் பாபங்களையெல்லாம் போக்கக்கூடியவர்னு அர்த்தம் ஹரதி பாபானி அதுவா துக்கானி இல்லாட்டி பாபங்களை போக்கினாலே துக்கம் போயிடுமே துக்கங்களையும் துக்கத்துக்கு காரணமான பாபங்களையும் போக்குகின்றவர் ஹரின்னு அந்த ஹரியனுடைய குணங்களால் சம்ஸ்மாரித்தஹா சம்ஸ்மாரித்தஹான்னா நன்கு ஸ்மரிக்கப்பட்டவராய் பகவானுடைய குணங்களையெல்லாம் ரொம்ப நினைத்து கொண்டு ரொம்ப அன்போட வசுதேவரிடத்துல பேசத் தொடங்கினார் என்று பரீட்சித்து ராஜா கிட்ட சுகாச்சாரியர் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் ஸ்ரீ சுக உச்ச ராஜநேவம் கிருத்த பிரஸ்ன வசுதேவேனா பிரீதஸ்தேவ ரிஷி ஹரேசம்ஸ்மாரித்தோகுணை